வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அலபாமாவில் லியோனிட் வின் கற்கள் வீழ்ந்தன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் தற்போதைய பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான எல்லைக்கோடு வரைவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது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 ஏழு ஜப்பானிய இராணுவ அதிகாரிகளுக்கு இரண்டாம் உலகப் போரில் இழைத்த குற்றங்களுக்காக மரண தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மயிலாய் படுகொலைகள் தொடர்பான உண்மைகளை ஊடகவியலாளர் சீமோர் ஹார்ஸ் அவர்கள் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்ஸ் நாடு தனது இருபத்தி ஒன்பது தொடர் அணு சோதனைகளில் சோதனையை இன்றைய தினத்தில் நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு போலந்து நாட்டின் சாலிடாரிட்டி தொழிற்சங்க தலைவர் லேக் வலேசா பதினோரு மாத சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தென் உலப்பனையில் தனது தோட்டத்து வீட்டில் மறைந்திருந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன விஜய் கைது செய்யப்பட்டு மறுநாள் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இணைய வலைதளம் டபிள்யூ பற்றிய தனது முதலாவது திட்டத்தை டிம் பேர்னஸ் அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு தீமோர் டிலியில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இந்தோனேஷிய ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டது நூற்று கணக்கான உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் ஐந்தாவது அரசு தலைவராக சந்திரிக பண்டாரநாயக்க குமாரத்துங்க தேர்வு செய்யப்பட்டார்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 இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஈரான் நாட்டில் ஈராக் எல்லைப் பகுதியில் கெர்மான்சா மாகாணத்தில் இடம்பெற்ற ஏழு புள்ளி மூன்று அளவு நிலநடுக்கத்தில் ஐநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்தி பேர் காயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாசாவின் விண்கப்பல் வாயேஜர் ஒன்று சனிக்கோளுக்கு மிக அருகில் சென்று அதன் வளையங்களின் படங்களை பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கொலம்பியா விண்வோரம் கொலம்பியா விண்வெளியோடம் தனது இரண்டாவது விண்வெளி பயணத்தை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ரோசேடா விண்கலத்திலிருந்து இறக்கப்பட்ட பிலே என்ற விண்கலம் அறுபத்தி பார் சுரியோமோ கெராசிமென்கோ என்ற குறுங்கோளில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு பஹாவுல்லா பஹாய் சமயத்தை தோற்றுவித்த பாரசீகர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சீன குடியரசின் முதலாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சே பா இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சலீம் அலி இந்திய இயற்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீபதி சந்திரசேகர் இந்திய கல்வியாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வள்ளிக்கண்ணன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹசன் ரவுஹானி ஈரானின் ஏழாவது அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதன் மோகன் மாலவியா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்மா ருடோல்ப் அமெரிக்க தடகள விளையாட்டு வீரர் ஆயிரத்தி ஆண்டு கன முத்தையா தமிழக விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் பதிப்பாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு சத்குரு சிவாய சுப்பிரமணிய சுவாமி அமெரிக்க இந்து துறவி இரண்டாயிரத்தி ஆண்டு மது தண்டவத்தே இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆண்டு இஎல் ஆதித்தன் தென்னிந்திய தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா நாட்டில் தந்தையர் தினம் என்று